கவனித்திருக்கிறேன் முன் தூடும் இரண்டு ரக்காத்தில் முதல் ரக்காத்தில் குல்யாஹு அத்தியாயத்தையும் இரண்டாவது ரகத்தில் குல் அத்தியாயத்தையும் ஓதுவார்கள் திருமிதி நான்கு ஒன்று ஏழு இது ஹசன் என திருமதியுமன் கூறுகிறார்கள்